வணக்கம் நச்சினையின் செய்தி சேவை ஜூலை 8 இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் லோக் ஆயுக்தா தொடர்பாக பொது விவாதம் செய்ய அமைச்சர் ஜெயக்குமாருக்கு அறப்போர் இயக்கம் அழைப்பு விடுத்துள்ளது தமிழகத்தில் ஆட்சி முடிவதற்குள்ளே தேர்தல் நடத்தப்பட்டால் பொதுமக்களின் வரிப்பணமே வீணாகும் என கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜூ கூறியுள்ளார் நாகை மாவட்டம் வடக்கு பொய்கை நல்லூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர் இசபெல்லா ஜூலி பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை ஏற்றுக்கொள்ள முடியாத பள்ளி மாணவர்கள் கண்ணீர் விட்டு அழுது தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் சத்துணவு திட்டத்திற்கு முற்றை விநியோகம் செய்யும் திருச்செங்கோடு தனியார் நிறுவனத்தில் மூன்றாம் நாளாக நேற்றும் வருமான அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் போதையாறு பாசன திட்ட அணைகளில் இருந்து வருகிற தேதி முதல் தண்ணீர் திறக்க முதலமைச்சர் பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் தமிழக அரசு போக்குவரத்து கழகம் வாங்கிய புதிய பேருந்துகள் ஓடத் தொடங்கிய இரண்டாவது நாளே நடுரோட்டில் பழுதாகி நின்ற சம்பவம் பயணிகளை அதிருப்தி அடைய செய்துள்ளது போட்டித் தேர்வுகளை தனியாரிடம் ஒப்படைக்கும் முயற்சியை டி கைவிட வேண்டும் என்று மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நீட் நுழைவுத் தேர்வை பல அமர்வாக நடத்துவது முறைகேடுகளுக்கே வழிவகுக்கும் என்று டாக்டர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜி ஆர் ரவீந்திரநாத் கூறியுள்ளார் நீட் தேர்ச்சி பெற அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் ஜேஇ மற்றும் நீட் நுழைவுத் தேர்வுகள் இனி ஆண்டிற்கு இரண்டு முறை நடைபெறும் என மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் JEE ஜான்வரி மற்றும் ஏப்ரல் மாதங்களிலும் NEET பிப்ரவரி மற்றும் மே மாதங்களில் நடைபெறும் என்றும் அவர் அறிவித்துள்ளார் ஹஜ் புனித யாத்திரையில் முதன்முறையாக கணவர் அல்லது ரத்த சம்பந்தம் துணையின்றி ஆயிரத்தி பெண்கள் ஹஜ் பயணம் செல்கின்றனர் சிரார் சீர்திருத்தப் பள்ளியிலிருந்து ரயிலில் கடத்தப்பட்ட இருபத்தைந்து சிறுமிகள் ரயில் பயணியின் ட்விட்டர் பதிவினால் காப்பாற்றப்பட்ட சம்பவம் கோரக்பூர் அருகே நடந்துள்ளது ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டிணம் அருகே நான்கரை மணி நேரத்தில் ரயில் வழித்தடத்தில் சுரங்கப்பாதை அமைத்து ரயில்வே துறை சாதனை படைத்துள்ளது ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் தொடர்பாக டெல்லியில் சட்ட ஆணைய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு என இரண்டு கட்டங்களாக ஒரே நேரத்தில் தேர்தல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் என்று சட்ட ஆணையம் சிபாரிசு செய்துள்ளது கடந்த மே மற்றும் ஜன் மாதத்தில் மட்டும் சுமார் ஏழு கோி கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளதாக டுவிட்டர் நிறுவனம் தெரிவித்துள்ளது தாய்லாந்து குகைக்குள் சிக்கிய கால்பந்தாட்ட சிறுவர்கள் தாங்கள் நலமாக இருப்பதாகவும் தைரியமாக இருங்கள் என்றும் கூறி எழுதியுள்ள கடிதம் அனைவரையும் நெகிழ உலகின் மிகப்பெரிய மூன்றாவது பெரும் பணக்காரராக உருவெடுத்துள்ளார் ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் சுகர்பர் வணிகச் செய்திகள் விஜய் மல்லையாவின் சொத்துக்களை கைப்பற்றுவது தொடர்பாக பிரிட்டன் அதிகாரிகளுடன் இணைந்து இந்திய வங்கிகள் பணியாற்றி வருவதாக பாரத ஸ்டேட் வங்கியின் நிர்வாக இயக்குநர் அரிஜித் பாசு தெரிவித்துள்ளாா் பெட்ரோலியப் பொருட்களை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு குறித்து ஜி கவுன்சில் ஆலோசனை செய்யும் என்று நிதித்துறை செயலாளர் ஹர்ஷ்முக் ஆதியா ஜியோ மான்சூன் ஆஃபர் என்ற பெயரில் புதிய சலுகை ஒன்றை ரிலையன்ஸ் ஜியோ அறிவித்துள்ளது இதில் பயனாளர்கள் ரூபாய் ஐநூத்தி மட்டும் செலுத்தி ஜியோ போன் பெற முடியும் குமரி மாவட்டங்களில் ரப்பர் விலை சரிந்துள்ளதால் அந்த மரங்களை வெட்டி அகற்றிவிட்டு நெல் பயிரிட விட்டனர். இந்திய ரூபாயின் மதிப்பில் ஏற்பட்ட வீழ்ச்சிகளில் முந்திரி ஏற்றுமதி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்திய நிலக்கரி உற்பத்தியில் முன்னணி வகிக்கும் பொதுத்துறை நிறுவனமான கோல் இண்டியா லிமிடெட் நிறுவனத்தில் காலியாக உள்ள பல்வேறு பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் நேற்று பிறந்தநாள் கொண்டாடிய நட்சத்திர வீரர் எம் எஸ் தோனி ஹர்திக் பாண்டியா தீபக் சாகர் பாடல் பாட தோனி கேக் வீடியோ சமூக வலைதளங்களில் அதிக அளவில் வருகிறது தோனி ஐநூறாவது சர்வதேச போட்டியில் விளையாடிய மூன்றாவது இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் இதற்கு முன் சச்சின் டெண்டுல்கர் மற்றும் டிராவிட் பெற்றுள்ளனர் இந்தியா இலங்கை அணி மோதம் மூன்று போட்டிகள் கொண்ட டி போட்டிகளில் ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமநிலையில் உள்ளது விம்பிள்டன் டென்னிஸ் தொடரில் அதிக வெற்றிகளை பெற்று புது சாதனைகளை படைத்த முன்னணி வீரர் ரோஜர் பெடரர் நடைபெற்று விம்பிள்டன் தொடரில் நான்காவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் ரஷ்யாவில் நடைபெற்று FIFA பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடந்த காலிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி ஸ்வீடன் அணியை இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது திரைச் செய்திகள் டீக்கடி சினிமா என்ற அமைப்பு சிறந்த குறும்படங்களை தேர்ந்தெடுத்து விருதுகளை வழங்கி வருகிறது இந்த ஆண்டு குறும்படங்கள் மட்டுமல்லாமல் சிறந்த திரைப்படங்களுக்கும் விருதுகள் வழங்க உள்ளது இவ்விழா வருகிற பதினொன்றாம் தேதி சென்னையில் நடைபெறவுள்ளது ஆந்திர முன்னாள் முதல்வர் ஒய் எஸ் ராஜசேகர ரெட்டியின் வாழ்க்கை வரலாறு யாத்ரா என்ற பெயரில் படமாகிக் கொண்டிருக்கிறது ஒய் வேடத்தில் மலையாள நடிகர் மம்முட்டி நடிக்கிறார் கிரிக்கெட் மற்றும் கபடியை கதைக்களமாக கொண்டு உருவாகி வரும் தோனி கபடி படத்தின் போஸ்டர் தோனியின் பிறந்த நாளை முன்னிட்டு நேற்று வெளியிடப்பட்டுள்ளது நடிகர் சஞ்சய் வாழ்க்கை திரைப்படமாக வெளிவந்துள்ளது சஞ்சு என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த படத்தில் நடிகர் ரன்பீர் கபூர் சஞ்சய் வேடத்தில் நடித்துள்ளார் மூடர் கூடம் படத்தை தொடர்ந்து நவீன் இயக்கவுள்ள அடுத்த படத்திற்கு அலாவுதீனின் அற்புத கேமரா என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடுக்க இணைந்திருங்கள் நச்சினையுடன் நன்றி வணக்கம்